அவர்களது மக்களின் ஏழு பேரில் ஏழாவது நபராக நான் இருந்தேன் ஒரு வேலைக்கார பெண்ணை தவிர வேறு ஊழியர் எங்களுக்கு இல்லை எங்களில் சிறியவர் அவள் கண்ணத்தில் அறைந்து விட்டார் இதனை அறிந்த நபிசுல்லாக செல்லும் அவர்கள் அவளை நாங்கள் விடுதலை செய்திட உத்தரவிட்டார்கள் முஸ்லிம் ஒன்று ஆறு ஐந்து எட்டு மற்றொரு அறிவிப்பில் எனக்கு ஏழு சகோதரர்கள் உண்டு என்று உள்ளது